இருபத்தி மூன்றாவது ரெக்கார்டிங் டுவெண்ட்டி தேர்ட் பதிமூணாவது சாப்டர் காதலும் அரசியலும் சொந்த அரண்மனையிலேயே குற்றவாளி போல நிற்க வேண்டிய நிலை சேரமானுக்கு ஏற்பட்டது வந்ததும் வராததுமாக இந்த தாக்குதலை அவர் எதிர்பார்க்கவில்லை ஏதோ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றைப் போலவும் நெடுங்காலமாக நடந்து வந்த நிகழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போலவும் நாராயணன் புதிரி பேசுகிறாரே செய்தி அவ்வளவு வேகமாக பரவி பரவிவிட்டதா இயற்கை எவ்வளவு விரைவாக அவர்களை சேர்த்து வைத்ததோ அவ்வளவு விரைவாகவே செய்தியையும் சொல்லியிருக்கிறது நின்று நிதானித்து தீர்க்க யோசித்து திட்டமிட்டு செயல்படுத்தும் சேரமான் திட்டமில்லாமலே சிக்கிக்கொண்ட கூட்டுக்குள் கடும்புரி என நின்று கொண்டிருந்தார் குற்றமோ குற்றமில்லையோ சம்பந்தப்பட்டவர்கள் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை அது ஆயினும் சேரமான் பதில் சொன்னார் இது என் அரண்மனை காவலரும் கணக்காயரும் புரோஹிதரும் சேனைத் தலைவரும் இங்கே தங்குவதற்கு எவ்வளவு உரிமை உண்டோ அவ்வளவு உரிமை இவ்வளுக்கும் உண்டு நாராயண நம்போதிரி சிரித்தார் உண்டு ஆனால் வைதிக சமயத்தின் வாசற்படையை பிற சமயத்தவரை மிதிக்கும் போது சமய மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன் நல்லது ஆனால் யூஜி ஆனாவிடம் நீங்கள் அதை எதிர்பார்க்கவில்லையே யூஜி ஆனா இந்த மாளிகைக்கே வரவில்லையே மறைத்து வைக்கக்கூடிய மனைவியாக இவளை நான் கருதவில்லை இயற்கை கொடுத்த பந்தம் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேதான் இவ்வளும் இருக்க முடியும் அப்படி இருந்தால் சேரமான் காதல் அரசியலாக மாறுவதற்கு அதுவே போதுமான காரணமாகிவிடும் எந்த காதலில் அரசியல் குறிக்கிடாமல் இருந்தது இத்தனை காதலிகளை சேர நாடு எப்போது கண்டிருக்கிறது வரலாறு புதுப்பிக்கப்படுகிறது அதற்குத்தான் இப்போது அணை கட்டப்படுகிறது மீண்டும் ஒரு நான் ஏமாற மாட்டேன் இப்போது ஏமாந்து விட்டதே போதும் என்கிறீர்களா தம்பிரான் சுவாமி விரும்பியோ விரும்பாமலோ இந்த விபத்து நடந்துவிட்டது சைவத்தின் பாதங்களில் கிடந்த என்னை வைணவ திருமால் தம் பார்க்கடலுக்கு அழைத்தார் அன்று எனது பூர்வ ஜென்மம் பற்றி ராஜசேகர சுவாமி சொன்னது பொய் ஆனால் அரபிக்கடலும் ராஜபல்லவத்தீவும் சொல்லிவிட்ட என் பூர்வ ஜென்ம கதை மெய் தளிர்விடும் முன்பே கனிவிட்ட மரம் போல சந்தித்த நிலையிலேயே மனமுடிக்க நேர்ந்தது தெய்வீக பந்தம் ஓஹோ மனமும் முடிந்து விட்டதா அதை ராஜபல்லவத்தீவின் நகதேவதையிடம்தான் கேட்க வேண்டும் நான் சொன்னது போன்ற கதைகளையே எனக்கும் சொல்கிறீர்களோ துரதிருஷ்டவசமாக இரண்டே இரண்டு சாட்சிகள் உண்டு இதற்கு ஒன்று நான் மற்றொன்று தேவதை தேவதை இங்கே வர முடியாது என்பதால் நான் சொல்வதைத்தான் நீங்கள் நம்ப வேண்டும் நான் நம்புவேன் நாடு நம்பாது தம்பிரான் சுவாமியை விட்டுவிட்டு தனியாக இறங்குகிறதா நாடு நாட்டில் இருப்பது மந்தைகள் அல்ல மக்கள் மக்கள் பெரும்பாலும் மந்தைகளை ஓட்டுகின்றவன் காட்டிலே ஓட்டினால் இலைகளை சாப்பிடுகின்றன கடலிலே ஓட்டினால் விழுந்து சாகின்றன அந்த தைரியம்தான் பட்டத்துராணியை பட்டினி போட்டுவிட்டு பக்கத்து ராணிகளுக்கு உணவு ஊட்டுகிறது புரிகிறது எனக்கு தம்பிரான் சுவாமி நான் என் வசத்தில் இல்லை கடைத்து போய் வந்திருக்கிறேன் என்னை ஓய்வெடுத்து கொள்ள அனுமதியுங்கள் தங்களுக்கு என் அனுமதி தேவையில்லை சலீமா அவர்கள் இல்லத்திலேயே இருக்கட்டும் அவளை அவர்கள் இல்லத்திலே சேர்க்க மாட்டார்கள் சொந்த மாளிகையை சேர்க்கப்ப சேர்க்காத போது இந்த மாளிகை என்ன சேரமான ஆத்திரமடைந்தார் தம்பிரான் என்று சத்தமிட்டார் நாராயண நம்பூதிரி அதற்கும் ஒருபடி மேலே போய் யாரெங்கே என்று ஓங்கி குரல் கொடுத்தார் நான்கு காவலர்கள் வந்து நின்றார்கள் இவளை சிறையிடுங்கள் என்று உத்தரவிட்டார் நம்பூதிரி முடியாது யாரும் அவளை நெருங்காதீர்கள் என்றார் சேரமான் நான் கூடவா என்று உள்ளே நுழைந்தான் தளபதி மாணிச்சன் மாணிச்சார் என்று கத்தினார் சேரமான் இல்லை இப்போது தளபதி என்றான் மாணிச்சன் அவள் மனைவி என்றார் சேரமான் இனி அது பிரதான நம்பூதிரிகள் சபையில் வைக்கப்பட வேண்டிய விஷயம் நம்பூதிரிகள் செம்ம என் சொந்த வாழ்க்கையையும் கட்டுப்படுத்த முடியாது அரசரின் எந்த வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துவதற்கே சபைகள் இயங்குகின்றன நீயுமா எனக்கு எதிரி எனக்கு என் மனசாட்சியே நியாயம் மற்ற சாட்சிகள் பொய் சொல்லும்போது தானே மனசாட்சியை கேட்க நேரிடும் வரைமுறையையும் மீறி நீங்கள் ஆதிக்கத்தை செலுத்தினால் என் பிணத்தை தான் பார்ப்பீர்கள் இதைவிட அது உத்தமம் மானிச்சன் உங்கள் மைத்துறனும் கூட என் வாழ்வில் உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை அதில் எங்கள் வாழ்வும் நாட்டின் வாழ்வும் பின்னி கிடப்பதால் பட்டத்துக்கு ஒரு தலைமுறை இல்லாத நாட்டுக்காக உங்களை காப்பது எங்கள் கடமை சலிமா அதை எப்படி கெடுத்து விடுவாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் சமயம் குறிக்கிறீத என்ன செய்வது என்ன செய்வது அவள் ஒரு சைவ பெண்ணாக மாறிவிட்டால் அந்த புறத்தில் ஒரு அங்கீகரித்து விடுகிறோம் அப்படியே நடக்கும் அதுவரை அவள் இங்கேயே இருக்கட்டும் இப்போது நாராயண நம்புதிரி குறுக்கிட்டார் அதுதான் நடக்காது விதையை போடும்போதே விளைச்சலை நான் அறிவேன் என்ன விளைகிறது என்று தெரியும் வரை அவள் சிறைச்சாலையில் தான் இருக்க வேண்டும் என்று கூறிய அவர் மானிச்சனை பார்த்தார் மானிச்சன் காவல்காரர்களை பார்த்தான் காவலர்கள் சலீமாவே கைது செய்து அழைத்துச் செல்ல முயன்றார்கள் தடுக்க முயன்றார் சேரமான் வாழை உருவி அவரை தடுத்தான் மானிச்சன் அவரை விட்டுவிடுங்கள் என்று ஒரு குரல் கேட்டது எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் அங்கே பத்மாவதி நின்றாள் பக்கத்தில் தரங்கேனி நின்றான் அவருக்கு எது விருப்பமோ அதுவே என் விருப்பம் அவரது இஷ்டப்படி வாழ அனுமதியுங்கள் என்றாள் பத்மாவதி மகாராணி இது அந்த புறத்தோடு முடிகிற ஒன்றல்ல எந்த புறத்திலும் பதில் சொல்ல வேண்டியவர் நம்பூதிரி சேரநாட்டை எந்த மதம் ஆழ்வது என்ற பிரச்சனை நாளை வரப்போகிறது அதற்கொரு முடிவை இப்போதே நான் காணாவிட்டால் நாளைய வஞ்சி என்னை தூற்றுவார்கள் மகமதியர்களின் கட்டுப்பாடு எனக்கு தெரியும் ஒரு கலவரத்திற்கும் சமய மாற்றத்துக்கும் அனைப்போடவே நான் இதில் குறுக்கிடுகிறேன் என் உயிரே போயினும் இதில் இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் தயவுசெய்து உள்ளே போங்கள் என்றாள் நாராயணனும் பூத்ரி மாணிச்சனும் காவலர்களும் சலீமாவை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் சலீமா என்ற கதறிய சேரமான் மூச்சியுற்றார் பத்மாவதியும் தரங்கினியும் ஓடிவந்து அவரை கைத்தாங்களாக எடுத்தார்கள் ருத்ராட்சத்தை ஓங்கி தட்டியபடிய நாராயண நம்பூதிரி காவலர்களுக்கு ஏதோ ஆணையிட்டு விட்டு அரண்மனையில் இருந்து வெளியேறினார் என்னதான் அரண்மனையில் நடந்தாலும் இரகசியம் வெளியிலே போய்விடாதா செய்தி நகருக்குள் பரவிற்று சேரமானை பற்றிய அவதூறுகள் கிளம்பின ஒன்று மாற்றி ஒன்று என்று பெண்கள் விஷயத்தில் சிக்கிக்கொள்கிறாரே என்று சிலர் பேசிக்கொண்டார்கள் அகமதுவும் மகமதுவும் தங்கியிருந்த வீட்டில் பெரும் கூட்டம் கூடிவிட்டது ஜபுனிஸ்தா இறந்து விட்டாலாம் அவரும் ச அரசரும் சலீமாவும்ட்டும் தனியா வந்தார்களாம் தீவிலேயே திருமணம் முடிந்து விட்டதாம் ஓரிரவு ஒன் கூட ஒன்றாக இருந்தார்களாம் அரசர் உயிரியே வைத்திருக்கிறாராம் நம்பூதிரிகள் சபைத் தலைவர் மிகவும் கடுமையாக இருக்கிறாராம் இந்த செய்திகள் அகமது மகமது ஃபாத்திமா ஆகியோர் நெஞ்சில் சம்மட்டியால் அடிப்பன போல் இருந்தன அவர்கள் குழம்பினார்கள் கலங்கினார்கள் ஒருவன் ஓடோடி வந்து சலீமாவை சிறையில் அடித்து விட்டார்கள் என்றனான் அவர்கள் குரல் விடுத்து அழுதார்கள் மற்ற மகமதியர்களை விட இந்த செய்தியால் அரசியல் வடிவம் எடுத்தது மகமதியர் தெருவிலும் யூத தெருவிலுமே ஒவ்வொரு மகமதியரும் தங்கள் வீட்டிலேயே ஒரு தவறான நிகழ்ச்சி நடந்துவிட்டது போல் துடி தொழுகை மண்டபத்தில் ஒவ்வொருவராக கூட தொடங்கினார்கள் பதினான்கு சாணக்கியர் தொடங்குகிறார் அவருக்காக எந்த சிறைச்சாலையையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறியபடியே திறந்திருந்த திரை சிறைச்சாலையில் உள்ளே நுழைந்தால் சலிமா காலங்கள் பலவாய் கைதிகள் பலரை கண்டது அந்த சிறை கூடம் அது குற்றவாளிகளுக்காக மட்டுமா கட்டப்பட்டிருக்கிறது நிரபராதிகளுக்கும் தானே சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறது பகவான் பரந்தாமன் அவதரித்த புண்ணியஸ்தலமே அதுதானே மகமதிய மார்க்கத்தில் கூட எத்தனை நிரபராதிகள் சிறை புகுந்திருக்கிறார்கள் சலிமாவுக்காக திறந்த சிறை கதவு ஒரு காதல் காவியத்தின் தலைவாசர் கதவு ஒரு மன்னனின் காதலை அல்லவா அந்த சிறைச்சாலை அதற்கான வசதிகளை உள்ளடக்கியதாக இருந்தது சீனத்து பட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட சி ஒரு சிறிய மாளிகை போலவே அது இருந்தது அசைத்த திரைச்சீலையை புன்னகையோடு பார்த்தாள் சலீமா ஆனந்த தென்றால் அவற்றின் மீது பட்டு அவை பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தன ஒவ்வொரு திரைச்சியலையிலும் தன் காதல் நாய்களின் கணிந்த முகத்தையே அவள் கண்டாள் பாரசீகத்திலோ அரேபியாவிலோ அவள் சிறை வைக்கப்பட்டிருந்தால் இந்த பரவசம் அவளுக்கு இருக்காது கேரள தேசத்தில் மரணன் தன்னை விரும்பிய குற்றத்துக்காக தன் தான் சிறை வைக்கப்பட்டிருப்பது ஒரு அனுபவமாகவே இருந்தது அகமதுவும் மகமதவும் ஃபாத்திமாவும் யூசுப்பும் அவளை பார்க்க வந்தபோது அவர்கள் தடுக்கப்படவில்லை அவர்களை பின்தொடர்ந்து வந்த கூட்டம் மட்டும் வாசலிலேயே நிறுத்தப்பட்டுவிட்டது அவர்கள் சலீமாவை கட்டுப்பிடுத்து கொண்டு அழுதார்கள் அவள் அதிலேயே அடையவில்லை இது காலம் கிட்ட கட்டளை என்றாள் சாதாரணமாக பெற்றவர்கள் சொல்லக்கூடிய புத்திமதிகளையே அவர்களும் கூறினார்கள் இவை வழக்கமான புத்திமதிகளை கல்லுக்குள் இருந்து ஈரத்தை பிரித்தாலும் பிரிக்கலாம் என் கண்ணிலும் நெஞ்சிலும் இருந்து இனி பிரிக்க முடியாது என்றாள் சலீமா விளைவுகளை எண்ணி பார்த்தாயா என்று கேட்டார் அகமது எந்த ஒலிக்கும் எதிரொலி இருப்பது எனக்கு தெரியும் விளைவுகளை பற்றி கவலைப்படாதவளை ஒரு நல்ல காதலியாக இருக்க முடியும் உடலும் உள்ளமும் ஒருமுகப்பட்டுவிட்ட பிறகு கடலே எங்களுக்கு சிறிய ஓடை போலத்தான் தோன்றிற்று இதனால் உங்களுக்கும் ஆபத்து நெருமாயின் என்னை பெற்றெடுத்த துயரத்துக்காக துயரத்துக்காக அவற்றை நீங்கள் சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்றாள் சலீமா மரணத்தின் தலைவாகலில் நின்று கொண்டு போய் என்று உற்சாகமாக கையசைப்பவளைப் போல அவள் காணப்பட்டாள் வெகு நேர உரையாடலுக்குப் பின் அவள் விருப்பம் போல விட்டு விட்டு செல்வதை தவிர வேறு வழி அவர்களுக்கு தோன்றவில்லை அவர்கள் விடை பெற்று கொண்டார்கள் கண்ணி மாடத்துக்குள் புகுந்துவிட்ட இளம் காற்றை அதற்குள்ளே வைத்து கொள்ள கட கதவடைப்பவளைப் போல உறவினரை பற்றிய சிந்தனை கதவை சாத்திக்கொண்டு காதல் மனக்கதவை திறந்து வைத்தாள் சலீமா கடல் கரை கல்லறை மணிமண்டபம் அந்த இரவு இன்பத்தின் பரிணாம சூழ்நிலைகளை மறக்கடித்தது மதிய உணவு வைத்தது வைத்தபடி அதோடு இரவு உணவும் அது சேர்ந்தது சற்று நேரத்தில் அம்மா என்றொரு குரல் அவளது சிந்தனையை கலைத்தது அவள் திரும்பி பார்த்தாள் அங்கே தரங்கிணி நின்றாள் தரங்கிணியை அவள் அரண்மனையில் ஒருமுறை பார்த்திருக்கிறாள் பிற விவரங்களை அவள் அறிய மாட்டாள் இவள் ஏன் இங்கு வந்தாள் மன்னவர் ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பியிருப்பாரோ தரங்கிணி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள் கையில் இருந்த கங்கணத்தை காட்டி மன்னரின் உடன்பரவாத சகோதரி என்று தன்னை நம்ப வைத்தாள் நல்லது தாங்கள் இங்கு வந்த காரணம் என்று கேட்டாள் சலீமா மன்னவருக்கு ஒரு மனையாள் உண்டு என்பதை தாங்கள் அறிவீரோ அறிவேன் மற்றொரு நாயகி இஸ்ரவேலுக்கு சென்று சென்றுள்ளால் என்பதை அறிய மாட்டீரோ அறிவேன் என்னினும் இது காதல் என்றன்ன எங்கனம் இயந்தீர்கள் இது காலத்தையும் அந்த நாயகனையும் கேட்க வேண்டிய கேள்வி மன்னவர் குலத்தையும் மக்கள் அனைவரையும் மக்கள் அவையினையும் மனத்தாலும் எண்ணினீர்கள் இல்லையே பிற சிந்தனைகளுக்கு இடம் தரக்கூடியது காதலாக இருக்காதே அம்மா பெண்ணெனப்படுவது இவ்வாறு பிடிவாதம் பிடிப்பதென்று சமய நோக்கிலாவது இதனை நீங்கள் தடுத்திருக்க வேண்டும் இப்போது நீங்கள் வந்திருக்கும் தூது காதலை கைவிட சொல்வதற்காகவா ஆம் அவ்வண்ணமே ஒரு துளி நஞ்சு கொண்டு வந்திருக்கிறீர்களா இருந்த நஞ்சு அனைத்தையும் மன்னவர் குலத்துக்கு நீங்கள் கொடுத்து விட்டீர்களே தூது செல்வதை சேர்த்து வைப்பதற்காகவே என்றுதான் படித்திருக்கிறேன் பிரித்து வைப்பதும் உண்டோ இலக்கியங்கள் அது பற்றியும் கூறுகின்றன நீங்கள் அதில் வல்லவரோ இது முதன் முயற்சி இறைவனருளால் இதுவே கடைசி அதல் வேண்டும் அம்மா கல்லறைகளை நான் பார்த்து பழகி ஆனால் எனக்கென்று ஒரு கல்லறை அமைவதை நான் பார்த்ததில்லை அப்படி ஒன்று சேர நாட்டில் அதுவே நான் பெற்ற பெயராகும் இது உணர்ச்சியின் கொதிப்பில் வரும் வெறும் உருவகம் என் அறிவு வழங்கிடவில்லை என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்தாக வேண்டும் உங்கள் குடும்பத்தின் நலனுக்கே இதை நான் உரைக்கிறேன் அப்படி ஒன்று இருப்பதை நான் மறந்து சில நாட்களாகிவிட்டனர் நான் தோற்றுவிட்டேனா அது நான் வெற்றி பெற்றால் மட்டுமே இப்போது விவாதிப்பதில் இருந்து தரங்கிய தரங்கினி எச்சரிக்கை விட ஆரம்பித்தாள் சலீமா புன்னகையோடு அதை கேட்டுக்கொண்டிருந்தாள் அப்போது அரண்மனையின் நிலா முற்றத்தில் அமைதியின்றி விழாவிக் கொண்டிருந்தாள் சேரமா காதலி சிறைப்பட்டிருப்பதை விட நம்பூதிரியும் பாணிச்சனும் வலுக்கரம் எடுத்ததே அவருக்கு ஆத்திரமாக இருந்தது தாவளி சகோதரிகளில் அங்கு அங்கிருந்த மூவரும் ஒன்றாக வந்தார்கள் என்ன உபதேசமா நானே ஆயிரம் பேருக்கு உபதேசிப்பேன் தம்பிரான சுவாமி செய்யாத உபதேசத்தையாக நீங்கள் செய்துவிடப்போகிறீர்கள் சொல்லுங்கள் என்று சத்தமிட்டார் சேரம்மான் நில்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டே அங்கு வந்தாள் பத்மாவதி காலம் காலமாக அடிமை போல இருந்த அவள் அண்மை காலங்களில் துணிந்தவளாக காணப்பட்டாள் நாயகன் மனப்போக்கு முற்றிலும் தெளிவாக தெரிந்த பிறகு புது வழிகளில் அணை கட்டுவதில் பிரயோசனமில்லை என்பது அவள் சித்தாந்தம் இப்போது அவள் வந்ததும் அங்கீகார ஏட்டில் கையெழுத்திடவே உங்கள் விருப்பம் போல நடக்க நான் சம்மதிக்கிறேன் அதிகாரம் தம்பிரான் சுவாமிகள் கையில் இருக்கிறது என்ற ஒன்றை என் அச்சம் அதை தவிர நீங்கள் எடுக்கும் முடிவை நானும் ஏற்கிறேன் என்றாள் பத்மாவதி அதை சொல்லத்தான் நாங்களும் வந்தோம் என்றார்கள் தாவளி சகோதரிகள் எல்லாம் எனக்கு தெரியும் சரி நீங்கள் செல்லுங்கள் என்றார் சேரமான் அவர்கள் மௌனிகளாக விடை பெற்றார்கள் வெகு நேரம் சிந்தித்த சேரமான் ஒரு சால்வையை எடுத்து போர்த்து கொண்டு வெளியேற முயன்றார் ஆனால் பாவம் அவரும் இப்போது கைதுதான் என்பதை அறிய மாட்டார் தம்பிரான் சுவாமிகள் எங்களுக்கு ஆணையிடாமல் நா தாங்கள் வெளியேற முடியாது என்றான் ஒரு காவலாளி சேரமானுக்கு ஆத்திரமும் வந்தது சிரிப்பும் வந்தது தம்பிரான் சுவாமியும் நான் வைத்த சேவகர்தானே என்றார் சேரமான் ஆயினும் நாங்கள் அவர் வைத்த காவலாளிகள் என்றான் காவலாளி சேரமான் ஆத்திரமுற்று அவன் இடுப்பில் இருந்த வாழையை எடுத்து அவனை வெட்டி வீழ்த்தினார் அதை பார்த்த பிறகு மற்ற காவலர்களுக்கு என்ன வைத்தியமாய் இவரை வழிமறிக்க சேரமான் புறவை வெகு வேகமாக பறந்தது சிறைச்சாலையை நோக்கி சிறைச்சாலைகளும் இதே போன்ற ஒரு நிலைதான் தம்பிரான சுவாமிகள் ஆணையின்றி உள்ளே நுழைய என்ற பழைய பாட்டு மரியாதையை கெடுத்து கொள்ளாதீர்கள் சேரமான் மன்னிக்க நாங்கள் இரண்டு புறவைகளில் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது எங்கள் நிலையை கொஞ்சம் சிந்தியுங்கள் என்று கெஞ்சினார்கள் காவலர்கள் மன்னவன் ஆணை என்று உரிமினார் சேரமான் காவல் ஈட்டிகள் வழிவிட்டன பரபரப்போடு சிறைச்சாலைக்குள்ளே நுழைந்தார் சேரமான் சலீமா சிறை வைக்கப்பட்டிருந்த மாளிகையே படபடவென்று திறந்தார் சலீமா சலீமா என்று கதறினார் வேடிக்கை காட்டுகிறார்களோ என்று ஒவ்வொரு திரைச்சீலையையும் விளக்கி பார்த்தார் அங்கே சலீமாவை காணவில்லை சலீமா என்று ஓங்கி கதறினார் சேரமான் அங்கே நின்ற காவலாளிகள் ஒவ்வொருவரையும் கன்னத்தில் அரைந்துவிட்டார் மௌனமே பதிலாக வந்தது உடனே அவர் நினைவு நம்பூதிரைகள் மேலேயே சென்றது பாய்ந்து குதிரையில் ஏறினார் பரபரப்போடு நம்பூதிரி சபையை நோக்கி பறந்தார் அங்கே நம்பூதிரி சுவாநாராயண நம்பூதிரி ஏடும் எழுத்தியும் எழுத்தானியமாக அமர்ந்து ஏதோ எழுதிக்கொண்டிருந்தார் பதினைந்து அந்த கிளியும் வருகிறது தொழுகை மண்டபத்தில் கூடிய மகமதியருக்குள் கடும் வாக்குவாதம் நடந்தது ஒவ்வொருவரும் தீவிர சிந்தனையில் ஈடுபட்டார்கள் தாங்கள் மகமதிய பெண்ணை சைவ மன்னர் காதலிப்பதை அவர்கள் பலர் கடுமையாக எதிர்த்தார்கள் இது கலவரத்திற்கு வித்தூன்றும் நடவடிக்கை என்றார்கள் ஆனால் இருந்தவர்களிலேயே வயதான ஒரு முதியவர் எல்லோரையும் அமைதிப்படுத்தினார் இரண்டு உள்ளங்கள் பாலும் நீரும் கலந்தது போல கலந்த பிற்பாடு அவர்களை பிரிப்பது சாதாரணமன்று பிரிக்கின்ற முயற்சியில் ஈடுபடுவதை விட இருவரும் இரண்டு பேரும் இணைவதானால் நம்முடைய நிபந்தனை என்ன என்பதை முதலில் முடிவு கட்டுங்கள் என்றார் அவர் நிபந்தனை என்ன என்னதான் மன்னராக இருந்தாலும் அவருக்காக சலீமா மாறக்கூடாது என்றான் ஒரு இளைஞன் மாறுவதானால் மன்னரே மதம் மா வேண்டும் என்றான்வன் திருமணம் பகிரங்கமாக நடைபெற வேண்டும் என்றார்கள் பலர் பட்டத்திராணியாக சலீமாவை அங்கீகரிக்க வேண்டும் என்றார்கள் பலர் இந்த விவாதம் உடனே யூதர் தெருவுக்கு பரவேற்று அவர்களும் தங்கள் ஒற்றுமையை காட்டத் தொடங்கினார்கள் திருவஞ்சைக் களத்திலேயே மிக பிரம்மாண்டமான மண்டபம் யூதர்களின் மண்டபம்தான் ஏறக்குறைய யூத ஜாதி முழுவதும் அங்கேயே கூடிவிட்டது ஆண் பெண் குழந்தைகள் அனைத்து பேரும் அனைத்து பேரும் அதில் பங்கு கொண்டனர் மன்னர்கள் மற்றொரு மனம் முடிப்பதாக இருந்தால் அவர் ஏற்கனவே கைவிட்ட யூஜியானாவை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவளையும் பட்டத்தை ராணியாக்க வேண்டும் என்றும் யுஜி அனாவின் பெண் குழந்தையை வாரிசாக்க வேண்டும் என்றும் அவர்கள் முடிவு கட்டினார்கள் சம்பந்தப்பட்டவர்களை சிறைவேளில் வைத்துவிட்டு இங்கே நாம் அவர்களுக்காக பரிந்துரையாடுவதில் அர்த்தம் என்ன என்று கேட்டார் ஒருவர் களத்திலே யூஜி அனா இருந்தால்தான் காயை நகர்த்துவது சுலபம் என்றார் ஒரு பெரியவர் அப்படியென்றால் இன்றைய ஒரு கப்பலில் இருவரை அனுப்பி யூஜியானாவையும் அவள் தந்த யோகோவாவையும் அழைத்துவரச் செய்வோம் என்றார் யூதர்களின் தலைவர் இஸ்ரேவேலுக்கு செல்வதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த இருவர் ஜேகோபும் ஆஸ்வாவும் அவர்கள் இருவரும் யூத ஜாதியில் தீவிரவாதிகள் யூதர்கள் சம்பந்தப்பட்ட விழாக்கள் விருந்துக்கள் அனைத்தையும் அவர்களை கவனிப்பது வழக்கம் அன்றைய இரவே அவர்களது கப்பல் இஸ்ரேவேலை நோக்கி புறப்பட்டது வஞ்சியில் நடக்கும் எந்த காரியத்தையும் கேளாதவர்களாய் இப்போது அழகான தனிமாலையில் குடியிருந்தார்கள் யூஜினா யூஜியானாவும் யோகோவாவும் கடல் வணிகர்கள் பலர் சேரநாட்டுக்கு சென்று திரும்பி வரும்போதெல்லாம் அவர்களை பார்த்து செய்திகள் சொல்ல வருவது வழக்கம் ஆனால் எந்த செய்தியையும் காதில் போட்டுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை இயன்றெடுத்த பெண் இளமுகத்தில் மன்னரை பார்த்தபடி வெளி உலகை மறந்திருந்தால் யூஜியானா அலங்காரங்களை துறந்துவிட்ட ஒரு இளம் விதவைய நிலை மரணத்தை எப்போதும் தரிசிக்கவும் சித்தமாக்கிவிட்ட வைராக்கிய நிலை பூஞ்சிட்டு கண்ணங்களில் பால் பகி வழிய புன்னகை செய்யும் பெண்மகவை பார்த்து அவள் பேசுவாள் இனிய மகளே கனவிலே நடந்த காதலிலே கையிலே கிடைத்துவிட்ட ஒரு பரிசு பொருள் நீ என் கனவு கலைந்து போய்விட்டது பரிசு பொருள் பாழாகாமல் பார்த்துக்கொள்வதே இனி என் கடமை ஜெருசலத்து மணி ஓசையில் உன் மழலையையும் உன் மழலையில் தேவதையின் குரலோசையையும் நான் கேட்கிறேன் உனக்கும் தேவனுக்குமே என் இரண்டு காதுகள் உன்னையும் அவனையும் காணவே என் இரண்டு கண்கள் உன்னை அணைக்கவும் அவனை வணங்கவுமே என் கைகள் உனக்காக வாழவும் அவனிடம் போகவும் என் உயிர் என் ஆத்மா என்னை தனக்குள் அடக்கி கொண்டு விட்ட சின்னஞ்சிறு உலகமே அந்த ஒரு சில இரவுகளில் உலகமே அந்த ஒரு சில இரவுகளின் இன்ப நினைவுகளை பாட்டாக பாடி உன்னை தூங்க வைக்கிறேன் யூஜியானா பாடுவாள் குழந்தை தூங்கும் அதன் பிறகு அவள் தூங்குவாள் மகள் தூங்கியதை பார்த்த பிறகே யோகோவா தூங்குவார் அந்த தூக்கத்தை கலைக்கும் கப்பல் இஸ்ரவேலை ஒட்டியுள்ள கால்வாயில் தரைத்தட்டியது ஜேகோபுவம் ஆஸ்வாவும் கீழே இறங்கி வழியில் சந்தித்த பழைய நண்பர்களின் முதுகலெல்லாம் தட்டிச் சென்று யூஜியானாவின் புதிய மாளிகையை தேடிப்பிடித்தார்கள் சிரிய அரண்மனை போன்ற அந்த மாளிகையின் முன்பகுதியில் இரண்டு கேரள பெண்கள் உருவி கொண்டிருந்தார்கள் அவர்கள் யூஜியானாவோடு வந்து அங்கேயே தங்கிவிட்டவர்கள் ஜெயகோபுவுக்கு அவர்களின் ஒருத்தியை தெரியும் யூதர்களின் விருதுகளுக்கெல்லாம் அவள் வருவாள் யூதர்களின் வார்த்தைகளை தட்டு தடுமாறி பேசுவாள் அவளை பார்த்ததும் ஹே என்று குரல் கொடுத்தான் ஜெயகோபு அவள் ஓடிவந்த வேகத்திலேயே கேரளத்தை பற்றி கேள்வி மேல் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாள் அவனோ அதெல்லாம் பிறகு சொல்கிறேன் யூஜி அனா எங்கே என்று கேட்டான் அவள் மேன்மாடத்தை கை காட்டினாள் ஜெயகோபுவும் ஆஸ்மாவும் வெகு வீட்டின் கீழ்கட்டுக்குள் உழைந்தபோது ஊஞ்சலில் அமர்ந்தபடி காய்ந்த சில இலைகளை உள்ளங்கில் உள்ளங்கையில் வைத்து பொடி செய்து கொண்டிருந்தார் யோகோவா ஜெயகோபுவும் ஆஸ்வாவும் ஓடி வந்து அவரை கட்டி கொண்டார்கள் அப்போதுதான் அவர்களை நிமிர்ந்து பார்த்தார் யோகோவா என்ன தாத்தா என்ன பச்சலி என்று கேட்டார் ஜெயகோபு குழந்தைக்கு மருந்து தயாரிக்கிறேன் ஆமாம் நீங்கள் எப்போது வந்தீர்கள் என்று கேட்டார் யோகோவா வந்து கொண்டே இருக்கிறோம் தாத்தா என்றான் அவன் நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறோம் என்றான் ஜெயகோபு கேரளத்திலிருந்து எந்த செய்தியும் எங்களுக்கு வேண்டாம் என்றார் யோகோவா நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் நாம் நமது சமூகம் விடுவதாக இல்லை என்றான் ஆஸ்வா நமது சமூகத்திலிருந்து தான் நாங்கள் பிரிந்து நின்று தவறு செய்து விட்டோமே அது இனி என்ன செய்யப்போகிறது என்றார் யோகோவா செய்த தவறுக்கு பரிகாரம் தேடப் போகிறது கேரளத்தில் யூத ஜாதி ஒரு அங்கமாகப் போகிறது இஸ்ரேவேலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் யூதர்களுக்கு கேரள உறவுள்ள நாடாக போகிறது என்றான் ஜெயகோபு எனக்கு புரியவில்லையே அப்பா என்றார் யோகோபா மன்னவர் மூன்றாம் சேரமான் பெருமாள் இப்போது ஒரு மகமதிய பெண்ணை காதலிக்கிறார் ஆனால் நாங்கள் அப்படி விட்டு விடுவோமா யூதரத்தின் ஒவ்வொரு அணுவும் பேரம் பேசும் அணுவல்லவா அந்த அணு அழிவதில்லையே என்றான் ஆஸ்வா நீங்கள் நடத்துகிற பேரத்தில் நாங்கள் யார் என்று கேட்டார் யோகோபா நீங்கள் தங்கம் யூஜியானா வைரம் அவள் குழந்தை மரகதம் தாத்தா நீங்கள் நவமணி வியாபாரி அல்லவா இந்த நவமணிகளை வைத்தே எங்கள் பேரம் என்றான் ஜெயகோபோ இந்த சிக்கலில் எங்களை எழுக்காதீர்கள் என்று சொன்னபடியே ஊஞ்சலை விட்டு எழுந்தார் யோகோவா அப்பா என்ற இனிய குரல் கேட்டது அவரும் வந்த இருவரும் தலைநிமிர்ந்து பார்த்தார்கள் மாடிப்படியின் மேல் தளத்தில் நின்று கொண்டிருந்தால் யூஜியானா யோகோவாவை முந்திக்கொண்டு ஜெயகோபும் ஆஸ்வ ஜெயகோபுவும் ஆஸ்வாவும் மாடிப்படிக்கட்டுகளில் ஓடினார்கள் வணக்கம் மகாராணி என்றான் ஜெயகோபு என்ன சின்ன அண்ணா எப்போது வந்தீர்கள் என்று கேட்டால் யூஜியானா ஜெயகோபுவை அவள் யூத மொழியில் சின்ன அண்ணா என்றுதான் அழைப்பாள் கப்பலை விட்டு இறங்கினோம் அப்படியே வந்துவிட்டோம் மகாராணி என்றான் ஆஸ்வா மகாராணியா என்று அலட்சியமாக சேர்த்த யூஜி அந்த மாலை நேர கனவு கலைந்து வருஷங்கள் மூன்றுக்கு மேல் ஆகிவிட்டதே தெரியாதா அண்ணா உனக்கு என்றபடி படிக்கட்டுகளில் இறங்கினாள் ஜெயகோபுவும் ஆஸ்வாவும் பின்னால் இறங்கிக் கொண்டே கலைந்து போன கனவு ஒன்று மூன்று வருஷங்கள் கழித்து பலிக்கப் போகிறதே என்ன செய்ய என்றார்கள் அந்த கனவு பழிப்பதை நான் இப்போது விரும்பவில்லையே என்றால் யூஜியானா இப்போது எல்லோரும் கீழ்த்தளத்தில் வந்து நின்றார்கள் யூத விரும்புகிறது பிற பெண் ஒருத்தியை மன்னர் மணப்பதாக இருந்தால் யூஜியானாவையே மணக்க வேண்டும் என்று யூத சமயம் முடிவு செய்து விட்டது தெரியுமா உனக்கு மன்னவருக்கு ஒரு புதிய காதலை மகமதிய கிளி அரேபிய பறவை முன்னிடம் கொண்டிருந்த காதலை விட ஒருபடி அதிக மயக்கம் வண்ணவருக்கு அதற்காக உன்னை அவர் வெறுத்து விடவில்லை உன் என்னை தனியாக வைத்திருந்தார் அவளை மகாராணி ஆக்கவே போகிறார் ஆனால் நாங்கள் விடுவோமா யூத தர்மப்படியோ சைவ தர்மப்படியோ தனக்கு பிறந்த குழந்தைக்கு ஒருவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அவர் மன்னராயனும் சரி மற்றும் மனிதராயனம் ஒன்றே என்றான் ஜெயகுபு தனக்காக யூதர்கள் வாதாடுகிறார்கள் என்பதையோ தனக்கு ஒரு வாழ்வை தேடுகிறார்கள் என்பதையோ அவள் இப்போது கவனிக்கவில்லை இன்னொரு காதலி இன்னொரு காதலி என்ற வார்த்தையை அவள் நெஞ்சை எடுத்தது ஜெயகோபு ஒருபுறமும் ஆஸ்வா ஒருபுறமும் தர்க்கவாத தத்துவங்களில் ஈடுபட்டார்கள் கரையாத யோகோபாவையும் கரைத்தார்கள் இன்னொருத்தியை ஏற்றுக்கொள்ளும் கேரள நாடோ உன்னை ஏற்றுக்கொள்ளாதா என்று யூஜி ஆனாவை கேட்டார்கள் எந்த காரணத்துக்காக மன்னர் உன்னை இஸ்ரேவேலுக்கு அனுப்பினாரோ அந்த காரணம் இப்போது அறுபட்டு போய்விட்டது என்றார்கள் கணவனை சேர்த்து மறுபடியும் வாழ்ந்து எங்கள் கௌரவத்தையும் கௌரவத்தையும் வாணிபத்தையும் காப்பாற்று என்று கெஞ்சினார்கள் நகராத பதினாறாவது சாப்டர் உயிரோடு கல்லறை